மதி மந்தானவித்யாசிருதி ஜகதாய ஜனிதா மகாபாரத சந்திரமாக மகாபாரதம் அமுதம் போன்றது பகவான் கண்ணன் பார்க்கடலை கடந்து தேவர்களுக்காக அமுதத்தை ஈந்தான் அதே போல கண்ணனே மறுபிறவி எடுத்தார் என்று சொல்லப்படும் கிருஷ்ண தேப்பாயினர் வேதவியாசர் வேதமென்னும் பெருங்கடலை கடைந்து அதிலிருந்து மகாபாரதமாகிற அமுதத்தை எடுத்து தேவர்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கு மட்டுமல்ல யாருக்கெல்லாம் தர்மத்தின் வழி நடக்க வேணுங்கிற ஆசை இருக்கிறதோ யாருக்கெல்லாம் தர்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவா உள்ளதோ அவர்கள் அனைவருக்கும் அமுதமாகவே கொடுத்தார் கண்ணன் மந்திரமலையை மத்தாக நாட்டினான் வேதவியாசரோ தன்னுடைய புத்தி தன்னுடைய அறிவு அதையே மத்தாக நாட்டி வேதம் வேதாந்தம் என்னும் பெருங்கடலை கடைந்து மகாபாரதத்தை எடுத்து கொடுத்துள்ளார் பத்துப்படி பால் ரசிக்குமா அறப்படி திரட்டு பால் இனிக்குமா பத்துப்படி பால சாப்பிடறதுக்கே முதல்ல முடியாது ஆனா அறப்படி திரட்டு பாலா இருந்தா ஒரு கை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்குள்ள ஷட்டுன்னு காணப்படும் இன்னைக்குதான் கிருஷ்ண ஜெயந்தி திரட்டு பால் கரடிரும் ஆனா பாதாமல்வா பண்ணிருக்கோம் மைசூர் பாகு பண்ணியிருக்கோம் பால் கேட் பண்ணிருக்கோம் பண்ணிருக்கோம் பண்ணிருக்கோம்னு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு நாள் முழுக்க அடுப்பங்கிறிலிருந்து பண்ணி முடிச்சிருப்பார் கண்ணன் வருவார் மாலை பொழுதில் பூஜையை ஏற்றுக் கொள்வார் கிட்டுக்கிட்டு கிட்டு எல்லாத்தையும் கட்டாட்சிடுவார் நல்ல வேலை அன்னைக்கு கோகுலத்தில் இருக்கிற மொத்தத்தையும் வாரி வாரி சாப்பிட்டாரு அதை போல நாம பண்ணி வச்சிருக்கிற தரட்டுப்பால்லாம் அவர் சாப்பிட ஆரம்பிச்சார் அது உலகமுண்ட பெருவாய் உலகத்தையே தன் வயிற்றுக்குள் அடக்கிய வாய் நம்ம சின்ன சின்ன பாத்திரத்துல தரட்டுப்பால் பண்ணி வச்சிருக்கோம் அவர் ஒரு உறிஞ்சி உறிஞ்சினார் கோவர்தனகிரிக்கு முன்னாடி வச்சிருந்த மொத்தத்தையும் ஒரே நிமிஷத்தை சாப்பிட்டாரு அத போல நம்ம பட்டணத்துல இருக்கிற மொத்தத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிருவோம் நல்ல வேலை அதெல்லாம் பண்றதில்லை நீ எப்படியுமே பண்ணிருக்கே சீடை பண்ணினியோ தட்டை பண்ணியோ முறுக்கு பண்ணியோ உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிருக்கேன் ஆனா பேர் மட்டும் கண்ணனுக்குன்னு வச்சு போனா பொறுத்து கண்ணன் அனுகிரகிக்கிறார் கண்டொருள் விட்டார் அதுக்கப்புறம் நாம வச்சுன்னு சாப்பிட வேண்டிதான் எத்தனை நாளை சாப்பிட முடியும் ஒரு நாள் ரெண்டு நாள் அதுவும் ஸ்கூல் போற பிள்ளைகளா இருந்தா ஸ்கூல் பிரடுக்கணும்னு எடுத்துட்டு போவா அவன் நாலு குடுப்பா இவன் நாற்பது குடுச்சு அவ ரெண்டு கொடுத்தாருனா இவ இருபது வாங்கிட்டு வருவோம் இப்படிக்கிறது நாலு நாள் கிருஷ்ண ஜெயந்தி பக்ஷணம் எங்க பக்ஷணம் தீந்த போச்சு இவாளு குடுத்தோம் அவளு கொடுத்தோம் குறுக்க கண்ணனே வந்து சாப்பிட்டு போயிட்டாரோ இந்த சந்தேகமே நமக்கு வந்துடும் ஏன்னா நாமேதான் சாப்பிட்டிருக்கோம் ஆனா தெரியாமல் பெருமானுடைய அனுகிரம் பெற்ற பக்ஷணம் கிடுக்கிடுன்னு தீந்து போடுறது அப்ப பத்து படி பாலா இருந்தா பார்க்கச்சே என்ன இவ்வளவு பெரிய பாத்திரத்துல பால் இருக்கு நகந்துபடுவோம் அதே அரைப்படி திரட்டு பால் இருந்ததுன்னா ஒரு வாய் எடுத்து போட்டுக்கிறோம் முன்னூறு ரூபாய் போட்டுக்கலாம் போல இருக்கேன் நூன்று எடுத்து போட்டுக்கிறோம் கடைசியில் கரண்டி சத்தம் தான் வருது பாக்கிறத்துல காணா போடும் அப்போ திரட்டிப்பால்ங்கிறது எவ்வளவு சீக்கிரம் ஜீரணி சொல்றது எவ்வளவு சீக்கிரம் தீண்டு போடுறது அதை போலத்தான் மகாபாரதம் எத்தனையோ சாக்கர்கள் கொண்ட வேத வேதாந்தங்கள் பத்துப்படி பால அதை திரட்டி பிடித்து நன்னா சுண்ட காய்ச்சி திரட்டிப்பாலாட்ட மகாபாரதத்தை கொடுத்துருக்கார் அவருக்கு எப்பேற்பட்ட நன்றி சொல்லணும் ஆகையால் வேதவியாசருக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அடுத்த இரட்டை என்னான்னு பார்ப்போம் பெரிய நம்முடைய உடம்புல தச்சு கொடுத்துனா மிகுந்த ரணத்தை ஏற்படுத்தக்கூடிய முள் துன்பத்தை கொடுக்கக்கூடிய வலி கொடுக்கக்கூடிய முட்கள் இவை இரண்டு தீக்ணவ் சாதாரணமுள்ளல்ல கூறான வரைக்கும் கையில் ஒண்ணும் இல்லாதவன் வெறுங்க அப்படின்னு அப்ப அகலக்கால் வைப்பது கூடாது கையில் இல்லாதவன் கண்டபடிக்கு கடன் வாங்கி விடுவது கூடாது அப்படிங்கறத சொல்றான் எங்கிட்ட காசு இல்லை நினச்சுட்டேன் கனவு காண வேண்டியதுக்காக ஒரு மலையுடைய இந்த உச்சியில இருந்து ஒரே தாவல்ல அந்த உச்சிக்கு போற அப்ப கனவு கண்டேன்னு எழுந்து உட்காந்து கிட்டு கிட்டுன்னு ஓடி போய் இந்த உச்சியில தாக்கிட்டா அந்த உச்சிக்கு போக மாட்டோம் உச்சிக்கு போடுவோம் இங்க யாரும் போயே சேர மாட்டோம் வைகுந்தத்துக்கு தான் போய் சேரணும் காட்டி இருந்தால் இல்லனா எந்த லோகத்துக்கு போய் சேருவோமோ அதனால கனவு காண வேண்டியது தேவையே தவிர ஆனால் அந்த கனவு நனவாவதற்கு நடவடிக்கை முச்சம் கனவு கண்டுபிடலாம் ஆனா நனவாக்க படிப்படியாட்ட ஆச முடியுமே தவிர கையில சல்லிக்காசு இல்லாதவன் பத்து ரூபாய் காசு பழட்டும் பத்து ரூபாய் இருக்கிறவர் நூறு ரூபாய் தொழில் காசுபடட்டும் நூறு ரூபாய் இருக்கிறவர் ஆயிரம் ரூபாய் தொழிலுக்கு காசுபடட்டும் பத்து ரூபா கையில வச்சிருக்கேன் இதை வைத்துக்கொண்டு அடுத்த நாளே படிப்படியா இருக்கிறத நான் தப்பு சொல்லவே வரலைப்போ அடுத்த நாளே ஒரு கோடி ரூபாய் வேணும் என்ன செய்யலாம் நேர போலாம் ஒரு இடத்துல கதவை உடைக்கலாம் ஒரு கோடி ரூபாய் திரும்ப விடுலாம் அவ்வளவுதான் முடிவெடுக்க முடியும் படிப்படியா போலே, ஸ்டெப் பை ஸ்டெப் போல அப்ப அன்லாஃபுல் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லதான் அந்த பண சக்தி வந்து சேரும் அதை யா நம்ம செய்து மாட்டிக்கொள்ள முடியுமா அது முதல்ல நாட்டுக்கு நல்லதா நமக்குத்தான் நல்லதா அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் அப்ப கையில் காசு இல்லாதவன் ஆசையை மிகுந்ததாக வளர்த்து கொள்ள ஆசைப்படக்கூடாது ஒருத்தனுக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது ஒருத்தர் இவன் சொன்னபடி கேட்க போறது இல்லையேத்தருக்கு கட்டுப்பட்டு இவர் ஆரையும் கட்டுப்படுத்துறதுக்கே முடியாது அப்படி இருக்கிறவருக்கு எப்ப பார்த்தாலும் கோபம் வந்து இருக்கு அது ஒரு பெரிய முள் அப்போ கையில் காசில்லாதவன் கண்டபடிக்கு ஆசைப்பட்டால் அது ஒரு முள் நம்மளை தைத்து புண்ணாக்கிவிடும் அடுத்தது ாரு தன் கட்டு பட்டவனோ யாரையும் கட்டுப்படுத்த முடியாதோ அவனுக்கு கோபம் ஏற்பட்டால் அது பெரும் முள் அதுவும் நம்மை கிழித்து குப்பிச்சவர் ஆக்கிவிடும் இந்த ரெண்டுமே கூடாது அப்படின்னு சொல்றார் காமயத்தே அப்ப கையில் காசில்லாதவர்கள் என்ன பண்ணலாம் ஆசையே படக்கூடாதா அவர்கள்லாம் முன்னுக்கு வரக்கூடாதா நம்ம பல தொழிலதி இருப்பி கேள்விப்பட்டிருக்கோம் சமே இந்த ஊருக்கு அவர் ரூபாயோட வந்தார் இன்னைக்கு பத்து கோட்டிக்கு சொந்தக்காரன் என்ன சொல்லுவோம் அது என்ன ஓவர் நைட் நடந்துதான் கேட்கணும் மறுபடியும் உங்களை ஜாகிரதப்படுத்துறேன் கையில் காசு இல்லாதவர்கள் பெருமுயற்சி எடுத்து உழைத்து முன்னுக்கு வரக்கூடாதுன்னு இது சொல்ல வந்தது அல்ல இது சொல்லவே இல்லை தாராளமா முன்னுக்கு வரலாம் ஆனா அகலக்கால் வைக்க கூடாது கடனை கண்டபடி வாங்கிவிடக் கூடாது இப்ப நான் சொல்ல போறது ஆன்மீக கொள்கைக்கு ஒத்து வரப்போகிறதா ஒத்து வராமல் இருந்துட போறதாங்கிறத அப்புறம் பார்ப்போம் என ஆத்மா பரமாத்மாவை பத்தி பார்த்தா தனம் பகவான் தான் தனம் மதியம் தவ பாத பங்கஜம்னு ஆள வந்தார் தெரிவிக்கிறார் தான் எனக்கு சொத்து அதை தவிர யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகரிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோஹோ பகவதோஸ்தத ஏகசுந்தோகோ ராமானுஜரோ சரணம் பிரபத்யே ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் குரத்தாகவன் தெரிவிக்கிறார் அச்சுதனுடைய திருவடித்தாமர்கள் தனம் அதுவே தங்கம் அதுவே வைடூர்யம் அது கிடைத்த விற்பாடு மற்ற அனைத்து பொருட்களையும் புல்லுக்கு சமமாக ராமானுஜர் மதித்தார் எல்லா பொருளுமே புல்லுக்கு சமம் சேர்த்து வச்சுக்கவே கூடாது பணத்தை சேர்த்து வைக்கிறது ரெண்டு வீடு வாங்கி வைக்கிறது மூணு வீடு வாங்கி வைக்கிறது கோல்டு நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இன்வெஸ்ட் எதுல பண்ணணும் எவ்வளவு பெரிய பேச்சு நடைபெறது தெரியுமோ அதுக்கு வாசம் இப்ப இவன் எல்லாருக்கு மட்டும் இந்த ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு நடக்க போறது ஒத்துருமே தெரியாது நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கே சென்டிமெண்ட்ஸ்ல ஓடுற மார்க்கெட் அது உங்களுக்கே தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் தொலைஞ்சுப்பட்டாலே ராமன் அழறா சென்டிமெண்டலா நம்ம மூவ் ஆக்கி அழனோம்னா நாங்க எல்லாம் இடம் கொடுக்கறது இல்லையா ரொம்ப லாஜிக்கல் அப்படின்னு உடனே சொல்லிடுவா ஆனா அதே லாஜிக்கோட ஷேர் மார்க்கெட்டுக்கு போனோம்னா எங்கயான ஒரு நாள் ஒரு பில்டிங் இடிஞ்சு விட்டோம் தெரியல அந்த வெஸ்டர்ன் கண்டிப்பா சென்டிமெண்ட் முடிச்சு பேப்பர்ல பார்த்தீங்கன்னா தலை இந்த இடத்துல மட்டும் எல்லாம் இருக்கலாம் ஆனா ராமர் சீத்தையை தொலைச்சுட்டார் அந்த சென்டிமெண்ட் கிடக்கூடாதா கண்டிப்பா நாம ரெண்டு ஸ்டாண்டர்ட் மெயின்டெயின் இருபதாயிரம் புள்ளி இன்னைக்கு பதினாறாயிரம் புள்ளி நாளைக்கு இருபத்தி நாலாயிரம் புள்ளி இதெல்லாம் மணி இந்த மிரர் கண்ணாடியில் இருக்கிற பணத்தை போல ஆனா கண்ணனோ ராமனோ நரசிம்மனோ கண்ணாடியில் இருப்பவர்கள் அல்லர்கள் ஒத்தொத்தரும் நம்ம கண்ணுக்குள்ளே வாழ்பவர்கள் மனத்துக்குள்ளே வாழ்பவர்கள் ஓரோரு விஷயம் நேர பார்த்து பேசி உள்ளார்கள் சொல்றதுக்காக நினைச்சுட்டு கையில் எவ்வளவு உள்ளதோ அதற்கு தகுந்தாற் போலேதான் முழம்போட கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தபடி என்ன அடுத்தபடி என்ன உழைக்கணும் நாள் படும் வருஷங்களாகும் அப்பப்படித்தான் முன்னேற வேண்டும் நம்ம நாடு சேமிப்புக்கு உகந்த நாடு மேலை நாடுகள்லாம் போனா எல்லாமே கிரெடிட்ல வாழற நாடு லோன்கள்ல வாடுற நாடு மைனஸ் அவருடைய சேமிப்பு நம்ம நாடு அப்படி இல்லை யாரும் ஒரு தொண்ணூறு ரூபாய் சம்பாதிச்சா கூட உடனே குடும்பத்துக்கு ஒரு பட்ஜெட் போடுவா தொண்ணூறு ரூபா வரைக்கும் செலவரிச்சுப்பா ஆச்சு ஒருவேளை மாச கடைசியில் இன்னூறு அஞ்சு கூட தொண்ணூத்தி அஞ்சு ஒரு அஞ்சு ரூபாயானு போட்டு வச்சுண்ண சுவாமி எதுக்கு பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் எங்க நீ கேட்டு பாரு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அந்த அப்பா அம்மா சொல்லவே மாட்டான் என் பிள்ளை நன்னா இருக்கணும் என் பொண்ணு நல்லா இருக்கணும் அது அந்த பிள்ள பொண்ணு முதல்ல புரிஞ்சுக்கணும் நமக்கு காட்டு உட்கட்டிருக்காளு வாயக்கட்டி வயத்தை கட்டி பண்ணிருக்கா நான் சொல்லு தோணும் இந்த நாள் அப்படி ஒண்ணு யாரும் வாய கட்டி வயத்த கட்டி பண்ணல காரணம் அண்ணா இருபத்தையாரம் ஐம்பதாயிரம் சம்பாதிச்சுன்னு தானே அப்ப அம்பதாயிரத்துக்கு வாயக்கட்டி வயத்த கட்ட வேண்டிருக்கு அன்னைக்கு ஐம்பதுக்கு வாய வயத்து கட்டினா இன்னைக்கு ஐம்பதாயிரத்துக்கு கட்ட மேல என்ன நாம ஏதோ நகரப்புறத்துல இருக்கிற ஒரு சில பணக்காரர்களை ஒரு சில பெரிய கன்சல்டன்ஸ மட்டும் வச்சுன்னு பணக்காராலும் முடிவுக்கு வந்துட கூடாது எத்தனை கிராமத்தில் பிலோ த பாவர்டி லைன் எத்தனை பேர் இருக்கா அவர்கள்லாம் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கா அப்ப ஒத்தொத்தருக்குமே தனம் பகவானாக உள்ளான் அதை தவிர வாழ்க்கைக்கு தேவையான சொத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும் பல பேர் மனசுல என்ன கேள்வி இருக்கும் சாமி சொத்து சேர்க்கணும் அது எவ்வளவு டெபாசிட் பண்ணலாம்னு நீ சொல்லும் அதுக்கு அப்புறத்திலேயே நான் சம்பாதிக்கல அப்புறம் ஆன்மீகத்தில் ஈடுபடுறேன் வா இந்த கோடை யார் போட்டுக் கொடுக்குறது இப்போ இது அவா மனசுதான் இந்த கோடை போட்டுக் கொடுக்கணும் எனக்கு தோணும் ஒரு வீடு இருந்தா அதுவே வெள்ளம் வார இடத்துக்கு வீடு வேணும் குகையில கூட வாழலாம் ஏதோ அந்த நமக்கு இன்னும் வைராகியமா இருல ஒரு கூற வீடு வேணும் இருக்கும் அதுக்குள்ள இருக்கும் இப்போ இந்த சமயத்துக்கு ரெண்டு குழந்தைகள் நாளை ரெண்டு பேருக்கும் வாங்கி வைப்போம் வாங்கி வச்சிருவா அவா இந்த நாட்டுல இருக்க போறாள்ன்னு தெரியாது இந்த வீடு எப்படி கட்டப்பட்டிருந்தோ அது பிடிக்க போறதுன்னு கூட தெரியாது ஏதோ நம்பிக்கை வாங்கி வச்சுட்டோம் இருக்கட்டும் பேரம்பேட்டிக்கு வாங்கி வைக்கிறேன் அவன் பேரம்பேட்டிக்குன்னா அப்புறம் இதுக்கு முடிவே நமக்கு எதுவரை சேமிக்க வேணும்னு நாம் தான் கொள்ள வேண்டும் அது நம்ம மனசே தெரியும் நாம்தான் மனசுக்கு சொல்ல போறோம் ஆத்மாவுக்கு என்ன புத்தி இல்லையா ஆத்மாவுக்கு அறிவு கிடையாதா அப்ப எவ்வளவு தூரம் போலாம் இது அகலக்காலா இல்லையா இத பண்ணலாமா கூடாதா எங்கிட்ட பத்து ரூபா இருந்தா முப்பது ரூபா கடன் வாங்கலாம் ஆனா ஜீரோ ஒரு பைசா இல்லாமல் நான் முப்பது ரூபா கடன் வாங்கறேன்னா எப்படி திருப்பு கட்டுறது அதுக்காகத்தான் எத்தனையோ பேங்க்ஸ் எல்லாமே கணக்கு வச்சிருக்கா ஓ இவன் இவ்வளவு தூரம் திருப்பு கட்டுற சக்தி இருக்கிறவனா இவன் தொழில் எவ்வளவு இவனால கட்ட முடியுமா கட்ட முடியாதா கொஞ்சம் அந்த பேங்க் அதை தளர்த்தி வாங்கோ வாங்கோ லோன் வாங்கிட்டுங்கோன்னு சொல்ல ஆரம்பிச்சா நாடு என்ன நீங்க பாத்திருப்பேன் ஒரே எக்கனாமிக்ஸ்லோடவுன் ஸ்லம்ப் எல்லாம் எதுல நடந்தது கட்டாமச்சானு எல்லாரும் கண்டபடிக்கு வாங்கி இந்தா இந்தா இந்தா வீட்டு பேர்ல லோன் வச்சுக்கோ அதுக்கு மேல டாப் அப் லோன் வச்சுக்கோ மேல கொடுத்து கொடுத்து நாடே எப்படி கிடக்கிறது இப்போ பார்க்கிறோம் அப்பாபா வீட்டை விட்டுட்டு போயிட்டா காரை விட்டுட்டு போயிட்டா வேலையை விட்டுட்டு போயிட்டா பிளைட் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல கார்களா கிடக்கிறது சில நாட்டுல போனீங்கன்னா இது இத்தனை எதுனால ஏற்படுறது இப்போ அகலக்கால் கடன் கலாச்சாரம் கையில இல்லாம ஆசைப்படுற கலாச்சாரம் இது இருந்ததுனால இந்த அனர்த்தங்கள் அத்தனையும் தான் விளையும் நமக்கு மெதுவா எது கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும் நம்ம முயற்சிக்கு தக்கா போல கிடைக்கும் யாரும் பரிசிச்சுட்டு விழுந்துடா போல வல மாத்திரத்துக்கே முடியாது அப்ப இது இருக்கும் இதுல இருந்து நீங்க போவோம் இதுல இருந்து இங்க போவோம் திடீர்னு நாளைக்கார்கால இருந்தால் வைகுந்தத்தில் இருப்போம்னா அது பெருமாளத்தருக்கு தான் பண்ண முடியும் அது அது பக்தி ஒன்றுல நடக்கும் நீங்க இந்த கேள்வி வேணா கேட்கலாம் படிப்படியா படிப்படியாங்க பாப்பங்களை பண்ணிருக்கேன் படிப்படியா இந்த பாப்பங்களை மோக்ஷத்துக்கு போனாட் அப்ளிகபிள் என்னைக்கு பெருமானுடைய திருவடிகளேமோ அப்புறம் படிப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒரே நிமிஷத்துல அகம் துவா சர்வ பாப்பே ஜோ மோக்ஷிஷா மாசுசஹா சர்வ தர்மான் பரித்தெஜ்ஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சருவ பாப்பே மொத்தத்தையும் ஒரு நிமிஷத்துல ரைட் ஆஃப் பண்றார் பெருமாள் மோக் அடையறதுக்கு எப்பவனும் ஆசை கொள்ளலாம் இந்த நிமிஷம் தான் எனக்கு நாஸ்திக புத்தி போயிருக்கு ஆர்த்திக் பெருமாளை எல்லாம் இதோம்னு பத்தினேன் அடுத்த நிமிஷம் தாராளமா கனவு காணலாம் பிடிவா முடிக்கலாம் அந்த சுவாமி படி படி படிப்படினு சொன்னீரேனா அதெல்லாம் உலக விஷயத்துக்குத்தான் படிப்படி பகவான் அடைவதற்கு எந்த படி அவர் தான் படி அவர் திருவடி தான் படி அப்ப அத கட்டியா நிமிஷம் போதில் கொண்டு போய் அங்க உட்காசி போறார் ஆக கையில் நன்கு ஆசைப்படக்கூடியது என் கையில ஒரு புண்ணியம் இல்லை கனமயோகம் இல்லை ஞான யோகம் இல்லை பக்தம் இல்லை ஒன்னும் இல்லை இடத்துல மட்டும்தான் இந்த கான்செப்டே செல்படியாகும் லோகத்துல மற்ற எல்லா இடத்துலையும் கையில் இருந்தால் தான் கடன் இருக்கிற அளவுக்கு தான் கடன் இருக்கிற அளவுக்கு தான் தொழில் படிப்படியா தான் முன்னேற்றம் அதை லோக விஷயத்துல தெரிஞ்சுக்கணும் ஆண்டால் பாஷரத்தில் கரபகத்தின் சென்னை தானம் சேர்ந்து உண்போம் அறிவொன்னு ஆய்குலத்துல கோவிந்தா எங்கள் கையில் ஒன்னும் இல்லை உன்னை பெற்ற விற்பாடு என்ன குறை நமக்கு அப்ப கையில் இல்லாவிடிலும் கிடைக்கும் பகவான் கையில் இல்லாமல் ஆசைப்படவே கூடாது உலக விஷயத்திலே மேலும் சொல்றார் குப்பெத் தனிஸ்வரகா ஒருத்தன் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவனே கண்ட்ரோல்டு இன்னொரு அடிபெறிஞ்சி அவர் சக்தி சத்து கோபடுறதுனால லாபம் உண்டா அந்த கோபம் அவருக்கு அனர்த்தத்தை தான் விளைக்கும் அப்ப கையில் காசு இல்லாதவன் கண்டபடிக்கு ஆசைப்படுவதோ அதிகாரம் இல்லாதவன் கோபப்படுவதோ இந்த ரெண்டும் பெரும் முட்கள் அந்த முள்ளு நம்ம உடம்பையே குத்தி கிழித்துவிடும் ஜாகிரதை இந்த விதூர நீதி ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி